ஆப்பயன் மமாணச்சுஸ் அலமிந்திரிச்சம்ஷம் மாஹம் ப்மனியம் தரேய் மயி சன் ிா முதல் கண்டம் முழுவதும் சொல்றேன் திரும்ப சொல்லுங்கள் அசயதிதமஸ்மபுரேண்டேஷ்மரின் நந்தராச தமின் யேஷம் தவவிஜித்தம் எதிமஸ் புண்டரீ கம் வேகந்த ம்ியன்வோாமி தாவோந்த ஆச உபே அஸ்மி ப்றிவீ அந்தரேவ் வாயுச்ச சூரியச்சந்திரமோ விஷாணி சேஹாஸ்தாஸ் தூயு அஸ்மிச்சேதிபூத்தே காமாஜராம்சே ஷ சூசிய ஜீரிய आत्मा, पहत विजरो आत्मा, पहत आत्मा विजरो எஷ ஆமா பிஜனோ விமத்து விஷோக்கோ விஜித்சோபி பாசியா சத்தியே பிரா அன்வந்தன अभिकामा எம்யம்திகாந்தம் ஜனபம் யம் கேற்றமேபீவே கர்மி லோக்கேவ் புணியஜி லோக்க इहात्मान स्थेशागुं अकामचारो மவிஜன்ேத்திச்சாம்பு அக்காச்சாரோத்மாவி कामचारो விரேத்த சத்தியன் காமா காமச்சாரோ உபனிந்தீரத்துக்குள்ளஹயிருக்கிறது அந்தஹ் தகரம் புண்டரீகம் வேஷ்ம இந்த ஹிருதயத்துக்கு பேரு தாமரை போன்ற சிறிய அரண்மனை அல்லது மாளிகை இருக்கிறது அந்த மாளிகைக்குள் ஆகாசம் இருக்கிறது ஆகாசம் இருக்கிறதுன்னா இந்த இடத்துல ஆகாஷ ரூபமான பிரம்மம் இருக்கிறது அதை அறிந்து ஆச்சாரியர் மூலமாக சாஸ்திரத்தின் மூலமாக அதை அறிந்து அதை தியானிக்க வேண்டும் அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள் சிஷியர்கள் அவர் சொன்னார் இந்த ஆகாசமும் அந்த ஆகாசமும் ஒன்று தான் இந்த ஆகாஷம் மாதிரி தான் அந்த ஆகாசமும் ஆகாஷம் அகண்டமானது சர்வகதமானது சூக்ஷ்மமானது நிறவயவமானது ஏக்கமானது நிறைவானது எனவே ஆகாசத்துக்கு இருக்கிற பல அம்சங்கள் குணங்கள் அதற்கும் இருக்கிறது எனவே அது சிதாகாசம்னு சொல்லாம ஆனா ஆகாசமாக பிரம்மம் இருக்கிறது ஆகாசத்தில் சொன்னாலும் சரி ஆனா ஆகாசமாக பிரம்மம் இருக்கிறதுங்கிறது தான் ஆதிசங்கரர் சொல்லிக்கொண்டே இருக்கார் அதுல எல்லாம் எப்படி இந்த பாஹியா காகாசத்துல எல்லாம் இருக்கிறதோ அப்படித்தான் இந்த அந்தராகாசத்துலயும் இருக்கிறது ஏனென்றால் ஆகாஷயோகோ அபேதத்வா ஹயாச பாஹ்யா காசையோகோ அபேதத்வாத் அபிநத்வா இதுக்கும் என்பதால் அப்ப சிஷியர்கள்லாம் கேட்டார்கள் இந்த ஸ்தூல சரீரம் அழிஞ்சுட்டா அந்த ஆகாசமும் அழிஞ்சுடும் இல்லையா அப்ப ஆகாச ஆகாசமாகிய பிரம்மனும் அழிந்துவிடும் அப்படின்னு சொன்ன அதுக்கு பதில் சொன்னார் இதுக்கு வரக்கூடிய விகாரங்கள் எதுக்கும் எதுவும் அதற்கு கிடையாது அந்த ஆகாசத்துக்கு யாதொரு விகாரமும் கிடையாது ஸ்தூல சரீரத்துக்கு ஏற்படுற யாதொரு விகாரமும் அந்த சூக் ஆகாசமாகிய பிரம்மனுக்கு கிடையாது இதுதான் ஆத்மா பிரம்மனுடைய லக்ஷணம் எட்டு சொன்னார் அது ஆறு குணம் நிற்குணம் ரெண்டு குணம் சத்தியகாமகா சத்தியசங்கல்பா சத்தியகாம சத்திய சங்கல்பா அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும் இதான் நினைச்சதெல்லாம் நடக்கும் அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும் இது ரொம்ப முக்கியம் நினைச்சதெல்லாம் நடக்கணும் வாழ்க்கைன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும் அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும்னால அவரை நீ தியானம் பண்ணியானா நீயும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுதான் விஷயம் நடக்கும் ஆனா இத நீ தியானம் பண்ணலன்னா நீ எல்லாத்துக்கும் அடிமையாயிடுவே உனக்கு சுதந்திரம் இருக்காது அப்படின்னு சொன்னவர் அது மாத்திரம் இல்ல வாழ்க்கையில நீ எதை அடைஞ்சாலும் அது நிலச்சிருக்காது உபனிஷத்துக்கு உபாசனையில்தான் தாத்பரியம் ஆனா நமக்கு ஸ்வாவமாகவே லௌகிக்க விஷய இச்சை இருக்கிறதுனால அந்த பலனை சொல்லி நம்மளை இழுக்கிறது இதை பண்ணணும் வாழ்க்கையில் இதுதான் ரொம்ப முக்கியம் நீ வாழ்க்கையில் மற்றதெல்லாம் இதை இதை பண்ணினியான அவனுக்கு அது கிடைக்கும்னு சொன்னால் இதை ஒருத்தன் பண்ணுவான் கடைசியில் இதுவே போறோன்னு விடுவான் எனக்கு இதே போரும் இதுவே ஆனந்தமாக இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு பரிபூர்ண வைராக்கியம் ஏற்பட்டுடும் வைராக்கிய சித்திக்காக வேண்டி நீ அதெல்லாம் அடையணும்னா இதை பண்ணணும் இதை பண்ணினாத்தான் அதை அடையலாம் தான் அப்புறம் அதை அடையறத்துக்காக இதை பண்ணுவான் அப்புறம் பக்குவம் ஏற்படும் எதையும் அடைய வேண்டியதில்லை இதுவே போரும்னு நின்றுடுவான் அதான் தாத்பரியம் அப்போ உபனிஷத்தினுடைய அப்ரோச் அப்படி இருக்குது அணுகுமுறை அப்படி இருக்கு நேற்று கடைசியாக நாம் பார்த்தோம் எவனொருவன் இறப்பதற்கு முன்பு இதை இதை அறியாமல் இறக்கின்றானோ மானம் அனுவித்திய விரந்தி விரந்தின் கிளம்புறான்னு அர்த்தம் இத தெரிஞ்சுக்காம இந்த உடம்பு உடல் வாழ்க்கையில் இந்த உண்மையை உணராமல் எவன் இந்த உடலை விட்டு கிளம்புகிறானோ கிளம்புகிறானோ அவன் நினைத்த சத்தியான் காமான் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுங்கிறது நடக்காது சர்வேஷு லோகேஷு அகாமச்சாரோ பவதி அவன் என்ன எஃபர்ட் எடுத்தாலும் அவன் நினைச்சதெல்லாம் நடக்காது அவன் என்ன அர்த்தம் சம்சாரியா இருப்பான்னு அர்த்தம் உபனிஷத்தோட லாங்குவேஜ் அப்படி இருக்கு அகாமச்சாரோ பவதி விரும்பியது நிறைவேறாது அகாமச்சாரோ பவதி ஆனால் எவன் ஒருவன் இதை தெரிஞ்சுக்கிறானோ யகா ஈக ஆத்மானம் அணுவித்ய விரந்தி இதை தெரிந்து கொண்டு கிளம்புகிறானோ அவனுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அவன் நினைச்சதெல்லாம் நடக்கும் ஆ முக்தனாகவான் அர்த்தம் அப்புறம் அவன் தத்துவம் தெரிஞ்சு அவன் முக்தன் ஆயிடுவாங்கிறதான் தாத்யம் ஆனால் அப்படி சொல்லலை இதை தெரிஞ்சுக்காம செத்து போனால் மறுபடியும் வேற சரீரம் எடுத்து அதுலேயும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது சரீரமே என்ன கிடைக்குமோ தெரியாது என்ன சரீரம் வரப்போகிறதோ தெரியாது அது ஒன்று அப்படியே தப்பித்தவரி மனுஷ சரீரமோ எந்த சரீரம் கிடைச்சாலும் கூட வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது இதுதான் தாற்பயம் ஆனால் இதை தியானம் பண்ணினா வாழ்க்கையில் வேண்டியதெல்லாம் நடக்கும் கிடைக்கும் எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கும் இறைவன் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்றால் நினைத்ததெல்லாம் நடக்கும் இறைவனை நான் நினைத்தால் எனக்கும் நான் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆனா ஒரு கண்டிஷன் இறைவன் தப்பானதை நினைக்க மாட்டார் இறைவன் அதர்மமானதை நினைக்க மாட்டார் அதே மாதிரி நாமளும் தர்மமானதைத்தான் நினைக்கணுங்கிறது ஒரு கண்டிஷன் அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஆஹா ஆத்மானம் அணுவித்ய விரஜந்தி ஏதாகிஷ்ட சத்தியான் காமான் இந்த சத்திய காமங்களை சத்திய காமங்கள்னா என்ன அர்த்தம் விரும்பிய விஷயங்களேன்னு அர்த்தம் இந்த இடத்துல சத்தியம்னா சத்தியம்னு அப்படியே டைரெக்டாக எடுத்துக்க வேண்டாம் நினைச்சதெல்லாம் அடையக்கூடிய விஷயங்கள் தேஷு சர்வேஷு லோகேஷு தேஷாகும் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி காமச்சாரான என் அர்த்தம் விரும்பியபடி நடத்தல் விரும்பியபடி நடத்தல்னா யசேஷ்டாச்சாரம் இல்லை எதெல்லாம் தர்மமாக நினைக்கிறானோ அதெல்லாம் நடக்கும் அவன் சங்கல்பம் பண்ணினா காரியங்கள் நடக்கும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க சன்னியாசிகள்கிட்ட வந்து ஜனங்கள்லாம் கேட்குறாங்க வேதாந்தம் படித்தவங்கள்கிட்ட இவங்கள்ட கேட்குறாங்க சுவாமி நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க எங்களுக்காக நினைச்சுக்கோங்கோ அப்படின்னு ஏன்னா இவங்க நினைச்சா அது நடக்கும்னு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு முண்டகோபரிஷத்தும் சொல்லுகிறது தம் ஆத்மக்யம் ஹர்ச்சையே பூத்திக்காமஹா என்று முண்டகோபரிஷத் சொல்லுகிறது அதாவது பூதிகாமகா வாழ்க்கையில் வேண்டிய வளங்களை விரும்புகின்றவன் ஆத்ம ஜானியை பூஜை செய்ய வேண்டும் என்றே முண்டகோபுரிஷத் சொல்கிறது எம் எம் லோக்கம் மனசா சம்விபாதி எந்தெந்த உலகத்தை விஷயத்தை சன்னியாசி நினைக்கிறானோ அந்த சன்னியாசினா ஞானி அவனுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உன்னது கடிமையில்லை ஏன்னா அவனுக்கு வந்து ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் இருக்கிற போது இந்த அல்பானந்தத்துக்கு போவானாம போக மாட்டான் ஆனால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு மயக்கம் இருக்குது மோகம் இருக்குது இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு இன்பம் தரும் அப்படிங்குறது தன்னுணர்வு புலனின் இன்ப பொருள்கள் தான் நமக்கு ஆனந்தம் இருக்குன்னு நினச்சின்னு இருக்கோம் ஆனால் அது பெரிய மோகம் மயக்கம் அதை நீக்கிறதுக்காக இந்த மந்திரம் இந்த இந்த கடைசியில் இப்போ மூணு விஷயம் ஆத்மக்யான இந்த தியானம் பண்ணலன்னா இந்த தகராகாசியானம் பண்ணலன்னா இந்த தகரவித்யை அபியாசம் பண்ணலன்னா அஸ்வாதந்திரியம் அனித்தியம்ங்கிற ரெண்டு தோஷம் அது மாத்திரம் இல்லை அகாமச்சாரா அதாவது சுவாதந்திரம் இருக்காது புலன்களுக்கு அடிமை புலன்களுக்கு புலன்கள்னா என்ன ஆப்ஜெக்ட்ஸ் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு சென்ஸ் ப்ரெஷருக்கு இவன் அடிமை புல இன்பத்திற்கு அடிமையாகி விடுவான் இந்த ஜீவன் இந்த உடலிலே வாழ்கின்ற உயிரானது புல நின்பொருள்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாது இந்த உடம்புல இருந்து உயிர் போறபோது துக்கமாக இருக்கும் ஐயோ இதை விட்டுட்டு போறோமே அப்படின்னு இருக்கும் விடுறதுக்கு மனசே வராது இங்கே இருக்கிற போதே விடுறதுக்கு மனசு வராது இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கலாமேன்னு சொன்னால் அவங்க நம்மளை சரியாக கவனிப்பாங்களோ மாட்டாங்களோ இன்னெல்லாமோ கவலை எல்லாம் வரும் பயமெல்லாம் வரும் அந்த இன்செக்யூரிட்டி போகவே போகாது பகவான் சொல்லியிருக்காரே யோகக்ஷேமம் வகாமியகம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரேன்னா அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னாலே தெரியுறது இல்லையா சொல்லியிருக்கார் இருந்தாலும் நிஜமாக நடக்குமா அப்படின்னா என்ன பண்ண முடியும் பகவானே சொல்லியிருக்காரு பண்ண பகவானே தான் சொல்லியிருக்கார் இருக்கார் ஏதோ உங்களுக்கு நடக்கிறது அதனால் நீங்கள் சொல்கிறேன் எங்களுக்கு நடக்கலையே ஆகையினாலும் என்னென்ன நம்பிக்கை வராது நம்ம ஸ்ரத்தையில்தான் நிறைய தோஷம் இருக்கு ஸ்ரத்த ஒழுங்காக இருந்தால் எது கிடைக்காம போகும் அதான் இந்த வந்த வந்தபோது சுங்கேரி ஜகத்குரு சொன்னார் சொன்னேன் இல்லையா ஒரு வகுப்பில் சொன்னேன் இல்லையா என்ன சொன்னார் ஆரியாம்பாள் ஏதாவது சிவகுரு தபஸ் பண்ணுறார் குழந்தை இல்லைன்னு சொல்லி தபஸ் பண்ணுறார் ரெண்டு பேரும் சேர்ந்து தபஸ் பண்ணுறாங்க சிவகுருவுக்கு ஒரு இடத்துல அவர் என்ன சொல்கிறது அவர் ஃபெட்டப் ஆகிடுறார் ஃபெட்டப் ஆகிடுறார் ரொம்ப வருத்தப்படுறார் இவ்வளவெல்லாம் பூஜை பண்ணுறோம் இவ்வளவெல்லாம் தபஸ் பண்ணுறோம் நமக்கு இன்னும் பகவான் அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறாரு ஒரு நல்ல சத்புத்திரனை கொடுக்க குழந்தையை கொடுக்க மாட்டேங்கிறாரு புத்திரனோ புத்திரியோ வச்சுக்கோங்கோ ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறதே வருத்தப்படுறார் அதுக்கு ஆரியாம்பா சொல்கிற நம்ம பண்ணினதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு ஸ்ரத்தை போராது அப்படின்னு ஆரியாம்பா சொல்கிற ம் ஆரியாம்பா நமக்கு நம்ம ஸ்ரத்தையில் எங்கேயோ லோபம் இருக்குது அது எப்படி தெரியும்னா பலன் கிடைக்கலையே அப்படி சொல்கிறார் ஜத்குரு அப்படின்னு சொல்றார் பலன் கிடைக்காததுனால ஸ்ரத்தையில தோஷம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா அனுமானம் ஸ்ரத்த இருந்தா பலன் வரணுமே ஸ்ரத்த இருந்தா பலன் கிடைக்கும் அதனால தான் ரொம்ப முக்கியம் ஸ்ரத்தா விஸ்வமிதம் ஜெகது ஸ்ரத்தாங்க மாத்தரம் இப்ப என்னாச்சு தஹராக்காசம் அறிமுகப்படுத்தப்பட்டது தஹராகாச தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது தஹராசத்துக்கு எந்த விகாரமும் கிடையாது தக தஹராசம் நெர்குணஸ்வரூபம்னு சொல்லப்பட்டது அந்த உபாசனையில இச்ச வரணுங்கிறதுக்காக அந்த தஹராகாசமா இருக்கிற பிரம்மனுக்கு பிரம்மன் நினைச்சதெல்லாம் நடக்கும் அவர் நினைச்சதெல்லாம் கைகூடும் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படி அவரை நீ தியானம் பண்ணலன்னு சொன்னா நீ அடிமையா போயிடுவே அப்புறம் நீ எதை அடைஞ்சாலும் அது நெனைச்சிருக்காது அது மாத்திரம் இல்லை இந்த ஜென்மா அது மாத்திரம் இல்லை நினைச்சதெல்லாம் நடக்காது ஜென்மாவை வியர்த்தம் பண்ணிடுவோம் இந்த ஜென்மாவை பயனுள்ளதாக்கணும் மனித பிறவியை வீணடித்தவர்களாகி இத்தனை விஷயம் இருக்கு மனுஷ ஜென்மாவை வீண் பண்ணினவர்களாகி ஆகையினால் என்ன பண்ணணும் மனுஷன்மாவை பயன்படுத்தணும் வாழ்க்கையில் நமக்கு நினச்சது நடக்கணும் நடக்கணும் நம்ம எதுக்கும் அடிமையாயிடக்கூடாது எலெக்ஷனில் வின் பண்ணணும் ஆனால் பதவிக்கு அடிமையாயிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் வித்தியாசம் ஆனால் இதில் ஞாபகம் வச்சுக்கோ இதுலெலாம் தாற்பயமே கிடையாது அந்த உபாசனையில் தாத்பரியம் அந்த ஏகாகிரத சித்த சுத்தியில் தாத்யம் ஆனால் எப்போவுமே என்ன சொல்கிறது தேனில் மருந்தை குழைச்சி கொடுக்குற மாதிரி உபனிஷத் என்ன பண்ணுறது நினச்சதெல்லாம் நடக்கும்ங்கிற ஒரு தேனில் மனசை பக்குவப்படுத்துறதுங்கிற மருந்தை கொடுக்கறது அதுதான் இதில் தாற்பயம் அது உபனிஷத்தோடய அப்ரோச் அணுகுமுறை அப்படி இருக்குது ஆக நாம் அதை புரிஞ்சுக்கணும் இனி அடுத்த கண்டத்துக்குள்ளே நுழையிறோம் அடுத்த கண்டத்தில் மொத்தம் மந்திரங்கள் பத்து இருக்குது இதெல்லாம் ஒரேடியாக படிக்க போகிறோம் ஒரேடியாக படிச்சுட்டு ஒரே மீனிங் தான் இருக்குது ஆகையினால இதெல்லாம் ஒரேடியாக படிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு போயிடுவோம் ஆகையினால மந்திரத்தை படிக்கிறேன் நீங்கள் திரும்ப படிச்சுன்னு வாங்கோ ஆகையினால முதல் கண்டம் ஆறு மந்திரத்தோட பூர்த்தி ஆகிறது மொத்தம் ஆறு செக்ஷன் வந்து உபாசனை தான் தஹர வித்யா தான் அப்புறம் அதுக்கப்புறம் ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பிரஜாபதி வித்யா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் மூணு சாப்டர் மூணு செக்ஷன் மூணு செக்ஷன் நிறைவுரை அப்படின்னு பார்த்துருக்கோம் சாதனங்களெல்லாம் சொல்லி ஆ ஞானத்துக்கு வேண்டிய சாதனங்களை சொல்லி பூர்த்தி பண்ண போகிறது இப்போ பாருங்கள் இந்த மந்திரங்களெல்லாம் படிப்போம் ओम... कामो तेन संपन्नो சிதி பித்திருலோக்கமோ சேவந்தோக்கோ कामो மாதலோக்காமோ संकल्पा-देवास्य संकल्पा तेन அத்திருலோக்கா சேவந்த तेन तेन संपन्नो कामो संपन्नो சமுசுலோமீீ यदि यदि का कामो सखाय लो लो संपन्नो लोक का कामो மீதமாலியலோக்கா संकल्पादेवास्य महीयते मही का कामो ோ மனோக்காமோ लोक लोकेन गीतवादित्र लोक, कामो, लोक, कामो गीतवादित्रे சேவ तेन அீலோமோய சமுலோகோ மீ अभिकामो कामयते तेन संपन्नो ம்ம்தமோமம்மையோசியோ कामचारो காமச்சாரோ அப்படின்னு இதற்கு முன்னால மந்திரம் பூர்த்தியாச்சு யாரு தகரவித்யை அபியாசம் பண்ணுகிறானோ அவனுக்கு அவன் காமச்சாரன் ஆகிறான் காமச்சாரன் சொன்ன அதாவது நினைத்ததெல்லாம் நடத்தக்கூடியவனாக ஆகிறான் நினைத்ததெல்லாம் பெறுகிறான் ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தா அவன் சித்த சுத்தி அடைஞ்சு மோட்சத்தை அடைகிறாங்கிறதான் தாற்பயம் ஆனால் அப்படி சொல்லலை ஏன்னா அந்த உபாசனை வந்து சகாம உபாசனையாகவே சொல்லப்படுறது ஆனால் உபனிஷத்துக்கு சகாமத்வம் தாத்பரியம் கிடையாது நிஷ்காமத்துவத்தை உண்டு பண்ணுறது தான் தாத்பரியம் அவனுக்கு இந்த அதிருஷ்டசக்தி சித்தசுத்தி வைராக்கியம் வரணும் அப்போ தர்மமாக நீ அனுஷ்டானம் பண்ணு தர்மமாக நீ காமத்தை நுகரு உனக்கு பிடிச்சிருக்கா உலகத்தில் வாழணும்னு ரொம்ப ஆசை இருக்குது எனக்கு நிறைய நகை போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது நல்ல நல்ல துணி உடுத்திக்கணும்னு ஆசையாக இருக்குது நல்ல நல்ல சென்ட்டு போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது நல்ல வெரைட்டி சாப்பாடெல்லாம் சாப்பிடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அனுபவி வேண்டான்னு யார் சொன்ன ஆனால் ஈஸ்வர பக்தியோடு தர்மமாக அனுபவிப்பா ஏன்னா எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கு ஆக அத்தனை பேரும் எல்லாம் ஒரு ஒருத்தரும் சுரண்டி நான் சுருட்டி நான்னா இன்னொருத்தனுக்கு கிடைக்காம போயிடுமே எல்லாரும் உலகத்துல அனுபவிக்க வேண்டாமா நீ மாத்திரமே அனுபவிக்கணுமா அது மாத்திரமல்ல எவ்வளவு வந்தாலும் உனக்கு திருப்தியா வரப்போறது ஆகையினால சாஸ்திரம் வந்து தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது எல்லாரும் அனுபவீங்கோ தர்மமா அனுபவிங்கோ வந்து எல்லாம் சிக்னல்லாம் போட்டால் கூட அங்கே ஒரு போலீஸ்காரன் நிற்க வேண்டியிருக்கு ஏன்னா தர்மத்தை நிறைய பேர் வயலேட் பண்ண தயாராக இருக்காங்க சில இடங்களில் பார்க்குறோம் சில இடங்களில் லிபரலாக எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க நாங்கள் ஒரு ஆள் நிற்பார் ஏன்னா யாராவது வயலேட் பண்ணால் என்ன பண்ணுறது இங்கேயே கூட நம்ம வந்து இந்த காஃபி எல்லாம் வச்சுட்றோன்னு வச்சுக்கோங்களேன் காஃபி எல்லாம் இது காஃபி எல்லாம் நிறைய சிஸ்டம் பண்ணணுன்ட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் எல்லோரும் ஒருத்தர் காஃபி வேணுங்கிறவங்களுக்கு காஃபி பால் வேணுங்கிறவங்களுக்கு பால் டீ வேணுங்கிறவங்களுக்கு டீ எல்லாம் பெஞ்சில் வச்சு வச்சுட்றோன்னு வச்சுடுவோம் ஒரு டம்ளரையும் வச்சுடுவோம் ஒரு டம்ளர் எடுத்து குடித்தா பரவாயில்லை ஒருத்தர் ஜக்கையும் எடுத்துகிட்டு வந்துடுவார் ஜக்கை எடுத்துன்னு வந்து இது பண்ணி உள்ளுக்குள்ளே போய் அந்த அம்மாவை எழுப்பணும் சும்மா சொல்கிறேன் இப்படிலாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ாலும் அழுணும் இல்லாட்டி ஐயாவை எழுப்பணும் யாரையாவது ஒருத்தர் எழுப்பணும் ஜக்கு நிறைய கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் அங்கே அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நடக்கும் இங்கே வந்தோமா குடித்தோமா போனோமா இப்படி இருக்காது அது மனுஷன் நம்ம சுவாவம் தப்புன்னு சொல்லலை அது நம்ம சுவாவம் ஆனால் அங்கே தான் வயலேட் பண்ணுறோம் நான் எல்லாம் நீங்கள் வச்சு விட்டா நீங்கள் அவங்கவுங்க எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொன்னால் இதில் தான் ஜப்பான்காரங்கள்ட்ட கற்றுக்கணுங்கிறாங்க இந்த சுனாமியில் அவ்வளவு சிரமம் இருக்கிறபோது குழந்தையிலேருந்து எல்லோரும் அந்த கியூவ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இது போருங்கிறாங்க இன்னொருத்தர் வந்து அள்ளின்னு போயிடுவாங்க போறோங்கிறாங்க அவங்க இந்த ஜப்பான்காரங்களுடைய கல்ச்சர் நம்ம ஊரில் நிறைய புஸ்தகமெல்லாம் இருக்குது ஒரு ஜெர்மன்கார்கிட்ட சொல்கிறார் உங்கள் ஊர் மாதிரி சாஸ்திர புத்தகங்களே எங்கேயும் பார்க்க முடியாது உங்கள் ஊர் மாதிரி ஃபாலோ பண்ணாதவங்களே எங்கேயும் பார்க்க முடியாதுன்னார் சொன்ன உங்க நினைச்சியா உங்க அப்பாவோட அப்பா தாத்தா அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டே பார்த்து விடுவேங்க சா எதி எதின்னா நேர்த்தம் ஒருவேளை பித்திருக்களுடைய லோகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்ததுன்னா நினைச்சா போருவான் அதாவது இந்த உடம்புல இருக்கிற போதே ஹிருதயத்துக்குள்ளேயே பார்க்கலாம் ஒன்று இந்த உடம்பை விட்டு கிளம்பினா பித்ருலோகத்துக்கு போயிடுவான் பித்ருலோகத்துக்கு எங்க பித்ருலோகத்தை நான் பித்ருலோக பித்ர பித்ரு தரிசனார்த்தம் இமாம் உபாசனாம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லி சங்கல்பம் என்றான் வச்சோம் எங்கள் தந்தையர்கள் உலகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று தியானம் இல்லாட்டி என்னென்னா இங்கேயே கண்ணை முடிந்து தெனிச்சா அப்புறம் எல்லாம் தாத்தாலாம் தெரிவார் அந்த காலத்தில் ஃபோட்டோ கேமராலாம் இருந்திருக்காது தாத்தா யாருன்னு தெரியும் தாத்தாவோட தாத்தா யாருன்னு தெரியும் அவங்க வர ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அவங்களெல்லாம் ஒரு விஷயம் இது வரைக்கும் நம்ம முன்னோர்கள் எத்தனை பேர் பிறந்துட்டு போனாங்க நம்ம நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் யோகி பிரத்யக்ஷம்னு பேர் யோகி பிரத்யக்ஷம் யோகிகளுக்கு தெரியும் நமக்கு தெரியாது நமக்கு முன்னால் இருக்கிறதே சரியாக தெரியலன்னு தான் கண்ணாடி போட்டுருக்கும் அதனால் அவங்களுக்கெல்லாம் அது க தெரியும் தன்னுடைய தந்தையர்கள்லாம் எல்லாம் தெரியும் பித்ருலோக்கும் எத்தனை எத்தனை மாடு அப்பா அம்மா கோழி அப்பா அம்மா குதிரை அப்பா எல்லாம் தெரியும் இதை கற்பனை பண்ணாலே என்னவோ இருக்கும் அதனால் என்ன சொன்னால் போரும் பார்த்ததுன்னு நிறுத்திவிடுவான் இது வண்டி வண்டியாக வருது அப்பா நான் அப்புறம் கண்ணை மூடின்னே நான் கொசுவோட கொசுவாக இருந்தேன் ஒரு காலத்தில் அந்த கொசுவாக இருக்கிற போது எங்கள் கொசுவோட எங்கள் அப்பா எப்படி இருப்பார்னு தெரியும் அப்படின்னா நீ தியானம் பண்ணி இப்படி ஆகிடுத்து உபநேஷத்துக்கு ப உங்களுக்கு தெரியும் இவன் மனசை வெளியில் போய்ட்டுருக்கிற மனசை இவனுக்கு ப்ரோக்ராம் கொடுத்து உள்ளே இழுக்கணும் அதுக்கப்புறம் நான் சும்மா சும்மாச்சிக்குன்னு சொன்னேன் சொல்கிறாங்க இல்லையா ரெண்டா இல்லையா சும்மாச்சிக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் சும்மா சொன்னேன்னு சொல்லக்கூடாது சும்மாச்சிக்கு சொன்னேங்கிற மாதிரி உபநேஷத்து வந்து மாத்தா இல்லையா அம்மா இல்லையா அது மாதிரி அப்படிலாம் சொல்லி உனக்கு இதுக்காக சொன்னேன் இதை நீ ரொம்ப பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு உன்னை இது அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் இல்லை நான் பண்ணாமல் இருந்திருப்பேன் இல்லை உன்னை பண்ண வைக்கிறதுலாம் எனக்கு இந்த உன்னை இப்படிலாம் பண்ண வைக்கணும் பண்ணி உன்னை பக்குவப்படுத்தணுங்கிறதான் என்னுடைய லட்சியம் ஆகினால உபனிஷத் சொல்றது சங்கல்பாதேவ அஸ்ய பிதர அஸ்ய பிதர சொல்ற யா ஆத்மான யோக்தலக்ஷணம் ஹுதி சாட்சா வக்ஷமான பிரம்மச்சரியாதி சாதன சம்பா அழகா சொல்ற ஆதிசங்கர் சொல்ல பிரம்மச்சரியம் முதலான விரதங்களை சொல்லப் போகிறது அதோடு கூட இந்த உபாசனையை பண்ண வேண்டும்ங்கிறார் ஆதிசங்கர் உபாசனையை சும்மா பண்ணப்படாது பிரம்மச்சரியாதி சாதன சம்பன்னஹா சன்னு இந்த ஆத்மாவை யார் தியானம் பண்ணுகிறானோ அஸ்ய ஜீவசியன்னு அர்த்தம் இந்த ஜீவனுக்கு அஸ்ய பிதரஹா இந்த உடலோட சம்பந்தப்பட்ட பித்திருக்கள் சமுத்திஷ்டந்தி உடனே தோன்றுவார்கள் தேன பித்ருலோகேன சம்பன்ன மகீயத்தை அவனுக்கு அந்த பித்ருலோக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுவான் பூஜ்யத்தை வர்தேங்க வர்தேங்கிறார் சங்கராஜர் அதனால அவன் என்ன பண்ணுவான் மகிமையுடையவனாக ஆவான் மஹீயத்தை சம்பன்னஹம் அவர்களோட சேர்ந்து சம்பன்னஹ சமிருத்திஹி சம்பன்னகான சங்கராஜர் இஷ்டப்பிராப்திங்கிற சம்பன்னகா சம்பத்திஹி இஷ்ட பிராப்திகி அவன் விரும்பியதை அடைவான் அதனால சந்தோஷத்தை அடைவான் சம்பன்னகா மகியதே ஒருவேளை ஒருவன் ஒரு வேளை பித்ருலோக காமனாக இருந்தால் அவன் நினைத்த மாத்திரத்தில் பித்ருக்களோடு சேர்ந்திருப்பான் அந்த பித்ருலோகத்தோடு சேர்ந்திருப்பதினால் அவன் சந்தோஷப்படுவான் அவ்வளோதான் விஷயம் அப்புறம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் இதே தான் மாத்ருலோக காமகா பவதி அம்மாவெல்லாம் பார்க்கணும்னு நினச்சா அம்மாவோட சம்பந்தம் ஏற்படும் அம்மாவெல்லாம் பார்த்து சந்தோஷப்படலாம் காமஹா பிராத்ருலோக காமஹா பிரதர்ஸ் பிராத்தா இங்கிலீஷில் பிரதர் சம்ஸ்கிருதத்தில் இந்த சகோதரனுக்கும் பிராத்தாவுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிறது உண்டு ஆனால் இந்த இடத்துல அப்படிலாம் கிடையாது சகோதரன்னா ஒரே தாய் வயிற்றில் பிறந்தா சகோதரன் இப்போ லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் சகோதரன் ராமனும் லக்ஷ்மணனும் பிராத்தா ஏன்னா ராமனோட அம்மாவும் லக்ஷ்மணனோட அம்மாவும் வேற ஆகினால் பிராத்தான்னு சொல்லுவோம் பிராத்தா கசின்லாம் பிராத்தா கூட பிறந்தவர் பிரதர் இத்த இங்கிலீஷில் அப்படித்தானே பிரதர் கசின் பிரதர்ன்னு சொல்லணும் எப்படியோ ஞாபகம் உடன் பிறந்தவர்களை பார்க்க வேண்டும் என்றால் உடன் பிறப்புகளை பார்க்க வேண்டும் என்றால் உடன் பிறப்புகளோடு தொடர்பு ஏற்படும் அதனால் சந்தோஷப்படுவான் ஸ்வசுர்லோக காமகா ஸ்வசானா சிஸ்டர் அவ்வளோதான் சகிலோக்க காமகா அது ஒண்ணுதான் எடுத்துக்கணும் சகின்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னா பார்க்கலாம் சில பேர் வீட்டில் இந்த பிளான்ஜெட்லாம் விளையாடுறாங்க பார்க்க ஆவிகளோட பேசுறது வச்சு அந்த ஆவி ஒன்று இப்ப வந்து தாத்தா வந்துட்டார் அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த பேசிகிட்டே இருப்பாங்க ஆஹ் பேசுறது அது ஏதோ இப்படியே எழுத்த இது பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை வச்சு அவங்க அதை வச்சுன்னு ஒரு அனுமானம் பண்ணி இவர் வந்துட்டாரு கணித மேதை ராமானுஜம் வந்தால் கணக்கு போடுவார் இப்போ வந்து திடீர்னு வந்து இப்போ யாரோ ஒருத்தர் இப்போ ராமகிருஷ்ண பிரமஸ்வர் பார்க்கணும் ரமண மகர்ஷி வருவாரா பார்க்கணும் இப்போ இல்லையான்னு தெரியாது பெரும்பாலும் அவங்கவுங்க வீட்டில் நான் பார்த்துருக்கேன் சில வீட்டிலலாம் இதெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க மத்தியானம் பொழுதுபோல் என்ன இந்த பிளான்ஜிட்டு தான் இப்படி விளையாடின்ட்டு ஆவி உலகத்தோடு பேசுறது இருக்கிற வாழ்க்கையிலே நடத்த முடியல ஆவி உலகத்தோடு பேசி அவங்க என்னத்தையா சொல்லிட்டு போக அதுக்கு பரிகாரியாக திருவண்ணாமலைக்கு போகன்னு சொல்லுவாராக இருக்கும் உடனே திருவண்ணாமலை போய் சுற்றிட்டு வருவார் அவ்வளோ தான் அது மாத்திரம் இல்லை அந்த மீடியா அந்த மீடியா ஒருத்தர் உட்காந்துருக்கார் வர அவர் மேலே தான் அந்த ஆவி இறங்கும் அதை இறங்கி அது தான் பேசும் இப்போ திடீர்னு பண்ணிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒருத்தர் இன்னொருத்தர் வந்துடுவார் பாதி அதை பண்ணிட்டுருக்கிறச்சே திடீர்னு வந்து அவர் வந்து ஏ என்ன விட்டுட்டியே அப்படின்னு கேட்பார் உடனே அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்புறம் பழபடியாக இருந்தது நீ அவனே பார்த்துட்ருக்கேன் என்ன பார்க்கல அப்படின்னு இவர் கேட்பார் உடனே அவர்கிட்ட பேசணும் புரியுறதா முடிச்சுந்தான் இருக்கீங்க ஆர்ந்து அவர் ஒருவர் இருந்து பேசிட்டு அது மாதிரி திருட் நான் தியானம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணான் அப்புறம் வந்து நான் இன்றைக்கி பார்த்தா கிட்ட பேசினேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ கூட அதை நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் சொன்ன உடனே வந்து அவருக்கு ஒரு சக்தி இருக்குங்க அவருக்கு ஒரு சக்தி இருக்குது அவங்க ஃபோர்ஃபாதர்ஸ்லாம் பேசுவார் பேசி நமக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுவார் அதனால் என்ன என்ன நடக்க போகிறதுனா நீ நிம்மதியாக இருக்க போகிறதில்லை ஏன் எதுனால நிம்மதியாக இருக்க போதுண்ணா அதெல்லாம் ரீசன் எல்லாம் சொல்ல முடியாது சொல்லாதேன்னு சொல்லிட்டார் நோடம்மா ஏன் இவ்வளோ சொன்னது விவரமாக சொல்லப்படாதா சொல்லி நமக்கு இதாக இருக்கும் போகும் ஆனால் அது வந்து என்ன சொல்கிறேன்னா அவ்வளோதான் நான் வாட்டுக்கு போய் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறேன்னா அதுதான் அருள் இது அருள் வாக்கோ என்ன வாக்கோ தெரில அண்ணன்க்கு வண்டியை ஓட்டுறது வழியை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா நிறைய பேருக்கு அதில் ரொம்ப விஸ்வாசம் இருக்குது அதை போய் பார்க்குறதுக்குன்னு மணிக்கணக்காக காத்துன்னு இருக்காங்க காத்துன்றது எல்லாம் தெரிஞ்சு வந்து இவங்கள்ட்ட சொல்கிறாங்க இவன் நம்ப மாட்டேங்கிறான் ஏ நம்புடா நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிம்பாங்க நான் இதெல்லாம் வர்ணனை பண்ணலை பண்ண ஆரம்பித்தா எனக்கு க்ளாஸ் எடுக்க முடியாது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கற்பனை ஒன்றா சகிலோக காமோ பவதி ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸை அவங்க வந்துடுவாங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்புறம் நமக்கு பசித்தா நம்ம சாப்பிட போயிடலாம் அப்புறம் கந்தமாலிய லோகோ காமோ பி நல்ல பெஸ்ட் சென்ட் வந்தா நன்னா இருக்கும் நினைச்சிங்கன்னு வச்சுக்கோ யாரோ ஒருத்தருக்கு வந்து நிப்பர் சுவாமிஜி இது வந்து எனக்கு பழைய காலத்து ஈவினிங் இன் பாரிஸ் அப்படின்னு ஒரு சென்ட் ஈவினிங் இன் பாரிஸ் தான் அப்புறம் பார்த்தா தெரியும் நம்ம பாரிஸ் தேங்காண்னையாக இருக்கும் அது ஈவினிங் பாரிஸ்னால் அந்த பாரீஸையாச்சும் சென்னையில் இருக்குப்பா பாரீஸ் அதுதான்ப்பா ஒரு கந்தம்னா என்ன சந்தனம் மனம் சென்ட் மல்யான்னா என்ன யாராவது நமக்கு ஒரு மாலை போட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற போது ஒருத்தருக்கு கொண்டு ஒரு அழகான சந்தன மாலையோ ஏதோ ஒரு மாலையை கொண்டு வந்து போடுவார் அப்போ எனக்கு அது வேணும்னு நினச்சா அது வந்து நிற்கும் எல்லாம் இந்த இதில் வருது பாருங்க மாயா பஜாரில் அம் அஹா இம் இஹி உம் உஹு அப்படிமா உடனே மாளிகையே வந்துடும் ஞாபகம் உங்களுக்கு சினிமா ஞாபகம் இருக்கும் இன்னைக்கு சாந்தோகிய புருஷத்தில் மாயா பஜார் கிளாஸ் தான் அது வந்து பெரிய மேப்பெல்லாம் வச்சு அந்த கட்ட கட்டோத்கஜனோட சிஷியன்கள் அவன் அவனுக்கு ரெண்டு சிஷியன் கூட ஹை ஹை தலைவா ஹை ஹை தலைவா தலைவா ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு கொஞ்சம் அது வருவான் அசமதியர்கள் அப்படிமா அது ரொம்ப நல்லா இருக்கும் தமாஷா இருக்கும் அது என்னவோ சொல்லுவான் நல்லா இருக்கும் அந்த வந்து இது பார்த்த உடனே உடனே உடனே செருப்பு கிடையா வரும் நகை கடையாக வரும் எல்லாம் வரும் அப்புறம் வந்து இப்படின்னு போட்டோடனே கல்யாணம் வீடு வீடு முழுக்க சாப்பாடாக இருக்கும் அத்தனையும் கட்டோது கொஞ்சம் வேறு சாப்பிட்டு போயிடுவான் ரொம்ப தமாஷா அதாவது கிடைக்கணும்னு உடனே எல்லாம் வந்துடும் நினைச்ச மாத்திரத்தில் எல்லாம் கிடைக்கும் அதுதான் கேர் ஆஃப் மாயாபஜார் கந்தமாலிய லோகோ காமோ மால்யம்னால் மாலை லோக்க காமோபவதி நம்ம சொல்லணும் இல்லையா உங்களை இப்போ தான் நினச்சேன் டக்குனு வந்து நிற்கிறீங்களே எல்லாருக்கும் இருக்குது அந்த இது ஏதோ ஒருத்தருக்கு மாத்திரம் இல்லை கூட குறைய இருக்கலாமே தவிர நான் நினைச்சேன் வந்துட்டிங்களே அதுதான் டெலிபத்தின்னு பேர் அது நிறைய நடக்கும் ஒரு ஒருத்தருடைய வித்தியாசம் இருக்கும் அதுதான் இந்த அதுக்கெல்லாம் இதுதான் ப்ரூஃப் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுங்கிறது சில சமயம் கந்தமாலிய சமுதிஷ்டதா தேன கந்தமால்ய லோகேன ஆரா திருச்செந்தூருக்கு போனால் என்ன பண்ணுவாங்க சந்தனத்தை நல்லா பூசி விட்டு காலத்தில் ஒரு மாலையை போட்டுருவாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போனால் பார்த்துருப்பீங்க நல்லா எல்லோரும் ஜம்னு சந்தனமெல்லாம் பூசிண்டு மாலையெல்லாம் போட்டுண்டு அங்கேருந்து பிற திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகராக வருவான் அப்புறம் அடுத்தது என்னென்னா நல்ல சாப்பாடு வேணும் நல்ல வாட்டர் வேணும் அப்படின்னு நினச்சா அது கிடைக்கும் நல்ல உணவு நல்ல குடிநீர் நல்ல பியூரிஃபைடு வாட்டர் ஆசிரமத்தில் ரெண்டு பிளான்ட் இருக்கு அங்கே ஒரு பிளான்ட்டு இங்கே ஒரு பிளான்ட் இருக்கும் ப்யூரிஃபைடு வாட்டர் பிளான்ட் ஆகினால என்னென்ன நல்லா குடிக்க ஜலம் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் அவ்வளோதான் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல க்ளாஸ்லாம் சொல்ல மாட்டோம் இருந்தால் தானே எதி அன்ன பானை லோக்க காமோ பவத்தி புரியறதுலேயே அன்ன பான லோக்க காமோ பவத்தி சங்கல்பாதேவ அஸ்ய அன்னபானே சமுத்திஷ்டதா இந்த கதை சொல்கிறாங்க பாரு இல்லை உலகம் ஒரு கற்பக விரக்ஷம்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஒரு நல்ல இந்த மரத்தை நிழலில் உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடச்சா பரவாயில்லன்னா சாப்பாடு கிடச்சி கொடுத்து இப்படியே வருஷம் நினைச்சதெல்லாம் நடந்தது கடைசியில் ஒரு புலி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னா வந்து கொடுத்து எல்லாம் நல்லாவே நடக்குதே ஒருவேளை புலி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னா புலி வந்து சாப்பிட்டு போயிட்டு அப்படி கதை சொல்கிறது உண்டு இல்லையா அது மாதிரி இங்கே உபனிஷத்து சொல்கிறது அன்னல அன்னலாம் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து உபாசனையில் நம்ம கவனம் இருக்கா இதில் கவனம் இருக்கா இதுலேயும் கவனம் இருக்குது அப்பப்போ ஞாபகப்படுத்தினா உபாசனை ஞாபகத்துக்கு வரும் அன்னபான லோக காமோ பவதி சங்கல்பாதேவ அன்னபானை சரி சாப்பிட்டாச்சு சந்தனம் பூசின்றாச்சு மாலை போட்டாச்சு இப்போ அப்பாவை பார்த்தாச்சு அம்மாவை பார்த்தாச்சு சகோதரர்களை பார்த்தாச்சு சிஸ்டர்ஸை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாச்சு சந்தனம் பூசின்டாச்சு மாலை போட்டுண்டாச்சு சாப்பிட்டாச்சு தண்ணீரை நல்லா குடித்தாச்சு இளநீ மாதிரி இருக்குது சிறுவாணி தண்ணி எல்லாம் குடித்தாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் மியூசிக்கு டான்ஸு இருந்தால் நல்லா இருக்கும் அப்போ கீத வாதித்ராதி லோக காமோ கீத வாதித்ரா என்ன கீதம்னா வாட்டு வாதித்திரம்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடனே ஒரு உடனே அங்கே மேடையை வந்துடும் அந்த மேடையில் ஆரோத்தர் பாடுவாங்க எல்லாம் நல்ல சங்கீத வித்வான்கள் பாடலாம் கிடைக்கும் நான் ரொம்ப வர்ணனை பண்ணலை உங்களுக்கு பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க வர்ணனை பண்ணணுன்னா பண்ண முடியும் இது வந்து இங்கே இந்த லோகத்தில் சரி வேறு லோகத்தில் ஸ்பெஷலாக சரி கேட்க முடியாத அத்புதமான இது மியூசிக் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும் எல்லாம் அப்புறம் அடுத்தது என்னது வரிசையாக ஆர்டர் பாருங்க ஸ்ரீலோக காமோ பவதி என்ன ஒரு பத்தினி பெண் வேண்டும் பாரதியார் காணி நிலம் வேண்டும் அப்படியே வரிசையாக தென்னை மரம் வேண்டும் தோப்பு வேண்டும் அது ஸ்திரீலோக காமோபவதி சங்கல்பா தேவ ஸ்திரீய்சமுத்திஷ்டந்தி போட்டுங்கோ ஏன்னா இது எப்பவுமே இப்படி தான் வரும் புருஷ லோக காமோபவத்தின்னா புருஷன் வருவான் ஸ்திரீ லோக காமோபவத்தின்னா அவங்க வருவாங்க எல்லாம் அதோட சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாம் என்னது இந்திரிய விஷயங்கள் ஆனால் இதெல்லாம் என்னென்னா தியானம் பண்ணிட்டு இந்திரிய விஷயத்தை அனுபவி அவ்வளோதான் தாத்பரியம் ஆத்ம தியானம் பண்ணி இந்திரிய விஷயத்தை அனுபவி ஆத்ம தியானம் பண்ணாமல் இந்திரிய விஷயங்களை அனுபவிக்காதே ஆத்ம தியானம் பண்ணி இந்திய விஷயங்களை அனுபவிச்சு ஆனா நீ கண்ட்ரோலா இரு கண்ட்ரோல்டா இருப்ப கட்டுப்பாட்டோட இருப்ப இல்லைன்னா மனம் போன போக்கில் வாழ்வே ஆக ஆத்ம தியானம் தர்மானுஷ்டானத்தோட இந்திரிய விஷயங்களை அனுபவி அழகா கொண்டு வந்து விடுறது அடுத்தது என்னதுன்னா எம்யம்தம் அபிகாமோ பவதி நேரம் சொல்லிகிட்டே இருக்கிறது எலெக்ஷன்லாம் இதில் சொல்ல முடியுமா எனக்கு வந்து நான் வந்து ஒரு எம்எல்ஏவாவது ஆகணும் எம்பி ஆகணும் இப்போ எம்பி எலெக்ஷன் தானே வரப்போகுது எம்பி ஆகணும் அப்படின்னா அதுக்காக வேண்டி நீ இனி வந்து இந்த தகரா தகரவித்யா அபியாசம் பண்ணிட்டுருக்கார் யாருன்னா வேட்பாளர் வேட்பாளர் நம்ம ஊர் வேட்பாளர் தகர வித்தியில் இருக்கார் எதுக்குன்னா தகரவித்யனா தகர வித்தியன்னு எழுதுனாங்க ஆ தகரவித்யை பண்ணுறார் எதுக்குன்னா எலெக்ஷனில் நிற்க முதல்ல வேட்பாளருக்கு வேட்பாளர் சீட்டு கிடைக்கணும் எல்லாம் தயாராக இருக்குது முதல்ல வேட்பாளர் கேண்டிடேட் ஆகணும் அப்புறம் கேண்டிடேட் ஆகினதுக்கு அப்புறம் வின் பண்ணணும் வின் பண்ணினதுக்கு பிறகு பவர்ஃபுல் போஸ்ட்டு கிடைக்கணும் எல்லாம் நினச்சா அது கிடைக்குமா தஹர வித்யை பண்ணினா கிடைக்கும் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும் பண்ணாமல் நம்ம இப்போ வந்து அகாடமிக்காக தான் தெரிஞ்சுட்ருக்கோம் அபியாசம் எங்கே பண்ணுறோம் இந்த கிளாஸும் எடுக்கல எல்லோரும் இப்போ உட்காந்து கண்ணை மூடின்ட்டு தஹராக்காச தியானம் பண்ணுவோமா அப்படின்னா நீங்கள் தனியாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு விஷயம் சொல்லி கொடுத்தாச்சு நீங்கள் அங்கே போய் தனியாக பண்ணி உக்காந்து தூங்கினாலும் சரி தியானம் பண்ணாலும் சரி உக்காந்து தூங்குவதற்கு பெயர் தியானம் படுத்துக்கொண்டு தூங்குவதற்கு பெயர் தூக்கம் என்றும் உட்கார்ந்து கொண்டு தூங்குவதற்கு பெயர் தியானம் என்றும் சுவாமிஜி சொல்லி கொடுத்தார் எமன் எம் அபிகாமோ பவதி எத எதை விரும்புறானோ எம் காமம் காமயத்தை சா அசிய சங்கல்பாதேவ நினைச்சதெல்லாம் நடக்கும் நினைத்ததெல்லாம் நடந்துவிடும் தெய்வம் வந்துவிடும் தெய்வம் இருந்தால் பாட்டை மாற்றி பாடணும் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு இருக்கிறத தெய்வம் இருப்பதால் நினைத்ததெல்லாம் நடந்துவிடும் தகரவித்யை என்னிடம் இருக்கிறது அபகதபாப்மா விஜரஹா விமிருத்யுகோ விசோகஹா விஜிகத் அபா அபிபாசஹா எல்லாம் லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கிறதுனால அந்த லக்ஷணத்தை சொல்லி நான் தியானம் பண்றேன் நினச்சதெல்லாம் நடக்கும் சந்தேகமே கிடையாது நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன நம்ம சொல்றோம் நான் என்னெல்லாமோ முயற்சி பண்றேன் ஏகப்பட்டது பண்றேன் ஆனா எனக்கு காரியம் நடக்க மாட்டேங்கிறது ஒரு சில பேருக்கு நடக்கிறது அது எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டா ஏதோ பண்ணியிருக்கான் ஜென்மாந்திரத்துல அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அதனால்தான் ஜென்மாந்திர சுக்கிருத்தம்ங்கிறோம் எல்லாமே ஏதோ பிறவியில் பண்ணினா புண்ணியம் தான் இன்னைக்கு கிடைக்கிறதுங்கிறோம் அதனால என்ன சொல்றோம்னா இப்போவாவது பண்ணி இப்போ கிடைக்காட்டாலும் பரவாயில்ல இப்ப பண்ணி வை பின்னால கிடைக்கும்பா ஏதோ புண்ணியம் இருக்கிறதுனால தான் அவனுக்கு கிடைக்கிறதுன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா இப்ப நீ நிறைய புண்ணியம் பண்ணினா பின்னால வரும் இப்ப நீ நினைச்சபோது நடக்காம இருக்கலாம் பிறகு நிச்சயமா நடக்கும் அதுக்காக இப்ப பண்ணி வை ஆமானு பள்ளி சொல்றது சொல்லித்தான் ஆ பாரு பள்ளி சொல்லுக்கு பலன் ஆக அது வேற கணக்கு இருக்கு கிழக்கு ஒரு பலன் இப்போ உங்களுக்கு கடைசியில் உபனிஷத்து சொன்னா அதுக்கு ஒரு பலன் பின்னால் இருந்து சொன்னா அதுக்கு ஒரு பலன் ஆக பள்ளி சொல்லுக்கு பலன் சொல்லும் சாஸ்திரம் இங்கே சொல்லி கொடுப்பதில்லை வேற எங்கேயாவது புஸ்தம் போட்டிருப்போம் பஞ்சாங்கத்தில எல்லாம் இருக்கும் சரி அடுத்த கண்டத்துக்குள்ள நுழைறோம் இப்போ என்னாச்சு இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன ஹயகாசம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஹதயா காசத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுடைய லட்சணங்கள் சொல்லப்பட்டன அதை அறிய வேண்டும் ஆதிசங்கரர் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கார் குருபியா குருமார்களிடமிருந்தும் சாஸ்திரங்களிடமிருந்தும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரி கொண்டு தியானம் செய்தால் நீ விரும்பியதெல்லாம் நடக்கும் நீ சுதந்திரமா இருக்கலாம் எல்லாம் ஓரளவுக்கு நிலைச்சிருக்கும் அப்படி போட்டுக்கணும் ஓரளவுக்கு நிலைச்சிருக்கும் மனித பிறவி பயனுள்ளதாகும் மனுஷ ஜென்மா சஃபலமாகும் அர்த்தவத்தாகும் இந்த விஷயங்களை நீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம் தஹரா காஷா தஹராசர் தஹராகாசத்தில் இருக்கிற பிரம்மன் அந்த பிரம்மனை குருமுகமாகவும் சாஸ்திர முகமாகவும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சால் போறாது தியானம் பண்ணணும் அந்த அந்த பிரம்மனுடைய லக்ஷணங்களை தெரிஞ்சு தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும் அதனுடைய பலன் காமச்சாரத்துவம் ஸ்வதந்திரத்துவம் நித்தியத்துவம் மனுஷன்மயோஜனம் இதுதான் இதுவரைக்கும் நாம் பார்த்து இன்னும் இதனுடைய கருத்துக்கள் தொடர்ந்து சொல்லப்பட இருக்கின்றன படிக்கல இந்த மந்திரங்கள்லாம் என்ன சொல்ல போகிறது புறப்பொருள்களை நாடுவதிலிருந்து விடுபட்டு தியானம் பண்ணணும் அதாவது அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் அசுரர்களுடைய கதையெல்லாம் படித்தா இரண்ய கஷிப்பு ராவணன் போன்றவங்களாம் கொஞ்சம் வலிமை பெறணும்னா உலக வாழ்க்கையை எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி சக்தியை பெற்றுக்கொண்டு மீண்டும் வந்து உலக இன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் நமக்கு புராணங்கள்லாம் ஆதாரமெல்லாம் இருக்குது அவங்க அவ்வளோ தூரம் போயும் கூட அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறதுனா மனிதனுக்கு இந்த உலகத்தில் போகிற புத்தி என்ன சொல்கிறது பகிர்முகத்துவம் ரொம்ப பலமானது அந்த பகிர்முகத்துவத்தை சாதிக்கிறதுக்காக அந்தர்முகமாக போகிறது மாயையோட மகிமையெல்லாம் இதில் புரியும் பக்குவம் வரணும் விடணும் ஆனா அவங்களுக்கு என்னன்னா அந்த எண்ணத்தோட போறாங்க சகாம உபாசனை பண்ணினா சகாம பலன் சகாம உபாசனை பண்ணினா நிஷ்காம உபாசனைக்கு போகணும் ஆக்சுவலா ஆனா அந்த சகாமம் அவ்வளவு பலமா இருக்கிறதுனால சகாம உபாசனையை நன்றாக பண்ணி சகாமத்துக்கு தான் போறாங்க திரும்பவும் அதெல்லாம் அர்சுரர்களுடைய வாழ்க்கையில தெரிகிறது இங்க உபநேஷ் அதே மாதிரிதான் அர்த்தத்தில் சொல்லுகிறது நீ சகாம பலனை அனுபவிக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு இந்த காமத்தை அனுபவிக்காம இருக்கணும் அப்பதான் நீ நிறைய அனுபவிக்கலாம் எப்படி நீ கொஞ்ச நாளைக்கு இந்த சகாமம்னா என்ன எனி இந்திரிய விஷயங்கள் பார்க்கறது கேக்கிறது முகர்றது சொட்டு உணர்றது எதா இருந்தாலும் சரி அப்ப கொஞ்ச நாளைக்கு நீ அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கணும் இந்த என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஐயப்பன் போகணும்னா எதுக்காகப்பா போறேன்னா ஏதோ ஒரு பலனு சொல்கிறான் சபரிமலைக்கு போகிறான் கார்த்திகை மாசத்துலேருந்து நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து இல்லாட்டி சில சமயம் மக்கர போறதா இருந்தா அவ்வளவு தூரம் விரதம் இருந்து கட்டுப்பாடு இருந்து யாத்திரை பண்ணி ஐயப்பனை போய் பார்த்துட்டு வராங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கண்ணா ஐயப்பனை தரிசனம்னா எனக்கு குழந்த பிறக்கும் ஜோசியர் சொன்னார் அப்போ எதுக்காக விரதம் இருக்கான்னா குழந்தை வேணுங்கிறதுக்காக வேண்டி விரதம் இருக்கான் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கான் ஜோசியர் சொன்னபடி எல்லாம் கேட்டு கட்டுப்பாடாக இருக்கான் ஆனால் அவன் மனசில் இருக்கிற எண்ணம் என்ன குழந்தை வேணும் நல்லதுதான் தர்மம் தப்பு இல்லை அப்போனா கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கணும் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வாழணும் அப்போ என்ன ஆகும்னா அவன் ஆசை நிறைவேறும் அது மாதிரி ஆனால் உப இது கொஞ்சம் நாளாக நாளாக இந்த பிறவிலையோ இன்னும் பிற பிறவிலையோ அநேக ஜென்ம சம்சித்தாகனு சொன்னதுனால பகுநாம் ஜென்மநாமந்தேன்னு ஒருவேளை அவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாய் நிஷ்காமத்துவம் வரலாம் ஆனால் சாஸ்திரத்தில் இங்கே பார்க்குற பகுதியில் என் நோக்கம் என்னன்னு கேட்டால் ஈஸ்வர பக்தியோட தர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்கிறத பற்றியே பேசுகிறேன் கர்மகாண்டத்தில் தான் அப்படின்னு நினைக்கிறோம் உபனிஷத்தும் பெரும்பாலும் அதிலெல்லாம் இந்த பகுதியெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது மந்திரத்தை படிக்கலாம் அனிர்தாபி தானா சத்யம் சதாம் அனிர்த்தம் அபி தானம் नतमिह दर्शनाय लभते யோ யோய்யே பிரீதி நசன்கே சத்தி தாகுகும் சத்தம் சாமி ன ேதீ நசனாய ஆதிசங்கரர் இதுக்கு ஒரு சின்ன கருத்து சொல்றார் இந்த அத்தியாயம் ஏன் தொடங்குகிறதுன்னு எதோக்த ஆத்மத்தியான சாதன அனுஷ்டானம் பிரதி சாதகா உத்சாஹனநா அனுக்கிரோஷந்தியா சாதகர்களை உத்சாகப்படுத்துவதற்காக உப உபனிஷத் உபதேசம் செய்கிறது உறக்க கூவுகிறது சாதகர்களை உற்சாகப்படுத்துகிறது ஆத்ம தியானத்தை செய்வதற்கு சாதகர்களை உற்சாகப்படுத்துகிறது சாதக நாம் உற்சாக ஜனனார்த்தம் சாதகர்களை சாதகர்களின் உற்சாகத்தை வளர்ப்பதற்காக பண்ணணும் பண்ணணும் உற்சாகமாக பண்ணணும் வேகமா, ஓடி போய் காலம்பரை போய் பிரார்த்தனையில் உற்சாகமாக கலந்துக்கிறோம் இல்லையா அப்படி உற்சாகமாக பண்ணணும் சந்தோஷமா பண்ணணும் உற்சாகமாக பண்ணணும் அப்படிங்கிறார் இங்க மூணு விஷயம் வரப்போறது ஒன்று இந்த தியானத்தை இந்த மந்திரங்கள் புகழ்கின்றன தியானஸ்துதி ஆர் உபாசனாஸ்துதி உபாசனாஸ்துதி உபாசனையை புகழ்கின்றது மந்திரங்கள்லாம் ஆக தகர வித்யை இந்த மந்திரங்கள் புகழ்கின்றன அடுத்தது இந்த உபாசிய தேவத்தையினுடைய ஸ்வரூபம் உபாசிய தேவதா ஸ்வரூபம் தியானிக்கப்பட வேண்டிய தெய்வத்தின் இயல்பு சொல்லப்படுகிறது தியானம் புகழப்படுகிறது தியானிக்கப்பட வேண்டிய தெய்வத்தின் இயல்பு சொல்லப்படுகிறது பிறகு தியானிக்கப்படுகின்ற தெய்வத்தின் மகிமை சொல்லப்படுகிறது ஆக உபாசிய உபாசனா ஸ்துதி உபாசிய தேவதா ஸ்வரூபம் அப்புறம் உபாசிய தேவதாயாக மகிமா மூணு விஷயம் உபாசனையை புகழ்தல் உபாசிக்கப்படும் தெய்வத்தின் இயல்பு அப்புறம் உபாசனை உபாசிக்கப்படும் தெய்வத்தின் பெருமை சிறப்பு இவைகள் எல்லாம் சொல்லப்பட இருக்கின்றன அதுதான் விஷயம் அதை சொல்றதுனால என்னன்னா நமக்கு உற்சாகம் வரும் நமக்கு நாலெட்ஜு கிடைக்கும் உபாசனா என்ன உபாச தேவத்தையோட ஸ்வரூபம் என்ன அந்த உபாசன பண்ணப்படுற தெய்வத்தோட மகிமை என்னன்னு தெரிஞ்சா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கூடும் ஆசைப்படும் அதுக்காக வேண்டி அதை சொல்லுகிறதுன்னு ஆதிசங்கர் சொல்றார் தேயுமே சத்தியாக காமாக அனு்தாபி தானாக தேஷாகும் சத்தியானாகும் சதாம் அனர்த்தம் அபிதானம் இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டால் உலக விஷயத்திலேயே உழல்றவன் இந்த தியானம் பண்ணலன்னா அவனுக்கு ஒரு காரியம் ஒருபடியாக நடக்காது அப்படி சொல்றது ஆக பகிர்முகமாக இருக்கிறவனுக்கு காரியங்கள் நடைபெறாது அந்தர்முகமாக இருந்தாதான் வெளி விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அகநோக்கோடு புற இன்பங்களை அனுபவிக்க வேண்டுமே தவிர புறநோக்கோடு புற இன்பங்களை நுகர விரும்பினால் புறப்பொருள்கள் சரியாக கிட்டாது இன்பம் தராது என்ன சட்டிலாக பொறுது பாருங்க பார்க்க சாதனமா தோணும் அதாவது நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா கிராஸ் லெவல்லே இருக்கும் என்ன சொல்றது வித் சட்டில் கிராஸ் லெவல் வித் சட்டில் கிராஸ் லெவல்ல இருந்தா சக்சஸ் இருக்காது அந்த கிராஸ் சக்சஸ் ஆகும் புரியுது அதாவது நம்ம நிறைய பேருக்கு என்னன்னா எப்போ புறப்பொருளை தான் சிந்திக்கிறாங்களே தவிர நான் ஏன் இதுக்கு ஆசைப்படுறேன்னு கூட யோசிக்க மாட்டேங்கிற நான் யாரு நான் எதுக்கு பிறந்தேன் நான் ஏன் இதுக்கு ஆசைப்படுறேன் எனக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு நான் என் நான்கிறது என்னங்கிறதே நான் ஜீவன்கிறது கூட தெரியாமல் இப்படி எத்தனை நாளைக்கு வாழ்கிறது அதனால தான் நிறைய பேருக்கு வந்து எத்தனை எல்லாம் கிடைச்சும் நிறைவே இல்லை மனசுல நிறைவில்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த திருஷ்டியோட பகிர் விஷயங்களை அனுபவிக்கிறது இல்லை பகிர் விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கேஸ்திரம் அந்த திருஷ்டி அவசியம் இது குழந்தையிலிருந்தே கல்டிவேட் பண்ணணும் அகநோக்கோடு புறப்பொருள்களை நுகர வேண்டும் அகநோக்கு இல்லாமல் புறப்பொருள்களை நுகர்ந்தால் புறற்பொருள்கள் உண்மையான அமைதியையோ நிம்மதியையோ தர இயலாது ஆக மனிதனுக்கு அந்தமுக திருஷ்டி அவசியம் அதுதான் விஷயம் அந்தர்முக திருஷ்டி அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா அகத்தாய்வு தற்சோதனை அகத்தாய்வு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு இதுக்காக சொல்கிறேன் அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தியை புரிஞ்சிக்காம வெளிப்பொருள்களை இன்பத்தை தேடக்கூடாது நமக்குள்ள இருக்கிற ஒரு மாபெரும் சக்தியை உணராமல் புறப்பொருள்களிலே இன்பத்தை தேடுவது அறியாமை மடமை அப்படி சொல்லி கொடுக்கிறது உபனிஷத்து அகத்தில் அதான் விவேகானந்தர் அடிக்கடி சொல்றார் உங்களுக்குள் பேராற்றல் புதைந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்லையா எ வேணாலும் நீங்க அனுபவீங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா உன்னை அறிந்து அனுபவி உன்னை அறியாமல் எதையும் நுகராதே இதெல்லாம் நம்மளை கல்டிவேட் பண்ற நன்றாகவே பக்குவப்படுத்துகிறது இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது சத்தியாக காமாக அனிர்த்த அபிதானாக அபிதானம் யஹா யஹா அஸ்ய ஏத தம் இக தரிசனாய நலபத்தே அண்மையன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சுவாமிஜியோடய புத்தகம் நிறைய பேர் வச்சுருக்காங்க ஆசுதோஷானந்த சுவாமி அதில் வந்து அண்மை எப்படி இருக்குதுன்னு எனக்கு இந்த எல்லா விருப்பங்களும் உண்மையானவை ஆனால் அவை பொய்யான திரைகளால் மறைக்கப்பட்டுள்ளன உண்மையில் இவை அனைத்தும் அகத்தில் தேடப்பட வேண்டிய விருப்பங்கள் ஆனால் பொய்யான திரைகள் அவற்றை மறைக்கின்றன ஏனெனில் இங்கிருந்து பிரிந்து சென்ற யாரையும் ஒருவனால் பார்க்க இயலாது என்ன புரியுறது இதில் ஒன்றும் புரியாது பார்த்தியார் இருந்தால் புரியும் பாடம் இது இல்லைன்னா ஒன்றும் புரியாது இந்த மந்திரங்கள்லாம் பாரு அதனால்தான் சங்கராச்சாரியார் குருபியா சாஸ்திரதஷ்டன்னு அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் இந்த புஸ்தகத்தை படித்து மாத்திரம் புரிஞ்சிக்க முடியாது இது சப்போர்ட் அவ்வளோதான் ஆனால் நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப கடினமான உழைப்பு ரொம்ப அற்புதமாக பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு ஆசிரியர் மூலமாக படிக்கலைன்னு சொன்னால் இந்த புத்தகமெல்லாம் புரியாது தமிழ் உழைப்பு நல்ல உழைப்பு கடுமையான உழைப்பு இங்கே அனர்த்த அபிதானாக சத்தியாக காமாகன்னு அர்த்தம் சத்திய காமம் இந்த வார்த்தையை தான் அடிக்கடி வந்துட்டு இருக்கு சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கு உபநேஷத்து உண்மையிலேயே மற்ற மொத்த ஆறு தான் லட்சியம் இந்த இது வந்து இதை வைத்துக்கொண்டு ஈஸ்வரனுக்கு சத்தியகாமம் சத்தியசங்கல்பம் இருக்கு அந்த ஈஸ்வரனை வந்து கவனிக்க மாட்டேங்கிறோம் நமக்குள்ளேயே சத்தியகாமன் சத்தியசங்கல்பனான இறைவன் இருக்கிறான் நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய இறைவன் இருக்கிறான் அவனை கவனிக்காம நான் ஏதோ தனியா ஒருத்தனான்னு நினைச்சுட்டு இருக்கேன் இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் ஆனா நான் அவனை கவனிக்க மாட்டேங்கிறேன் நான் ஏதோ தனி ஆளான்னு நினைச்சுட்டு இருக்கேன் வேற ஒரு ஆளா நினைச்சுட்டு இருக்கேன் அவர் எனக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கார் மலர்மிசை ஏகினான் ஏகினான்ங்கிறது என்ன காலம் கடந்த காலம் ஏற்கனவே இருக்கார்னு அர்த்தம் ஏகுகிறார் ஏகுவார் இல்ல ஏகினான் ஏற்கனவே அவர் உள்ள இருக்கார் நீ அவரை கவனிக்க மாட்டேங்கிறார் திருவள்ளுவர் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த ஹிருதயத்துல அந்த சத்தியகாமன் சத்தியசங்கல்பன் இருக்கானப்பா அவனை கவனிக்காம நீ ஏதோ உன்னோட முயற்சியினால அடையலான்னு நீ நினைக்கிற அவனை தியானம் பண்ணிட்டு நீ முயற்சி பண்ணினா அடையலாம் நீ அவனை அவனை கவனி அவன் இருக்கான்னே உனக்கு தெரியாது அவனை நீ நினைக்கிறதும் கிடையாது ஆனால் நீ ஆசைப்படுற அதனால என்னென்ன உனக்கு நடக்கிறது இல்லைங்கிறார் அனர்த்த அபிதானாகனா உலக விஷயங்கள் இந்த இறைவனை நினைக்க முடியாதபடி மறைத்திருக்கின்றன உலக விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் உள்ளத்தில் உரைகின்ற இறைவனை நினைக்க முடியாதபடி மறைத்திருக்கின்றன கவனமாக பார்த்துட்டே இருக்கணும் கவனம் இருக்கணும் நம்ம எப்போ பார்த்தாலும் எதை தியானம் பண்ணுறோம் ஹதயத்தில் இருக்கிற அந்த தகரத்தில் தகராகாசத்தில் இருக்கிற பிரம்மனையா தியானம் பண்ணுறோம் எப்போ பார்த்தாலும் வந்து ஃபோனை பார்க்குறோம் அவங்க என்ன தகவல் கொடுத்தாங்க இது என்ன கொடுத்தாங்க இதை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபோனை பார்க்குறோம் இல்லாட்டி மெயிலில் செக்கப் பண்ணுறோம் இல்லாட்டி யார்ட்டியா பேசுகிறோம் இல்லாட்டி தூங்குகிறோம் ஒன்று தூங்குகிறோம் இல்லாட்டி அரட்டை அடிக்கிறோம் தூங்கி வாழ்க்கையை வீணாக்கிறது ஒன்று அரட்டை அடித்து வாழ்க்கையை வீணாக்கிறது ஒன்று பயனுள்ளதாக வாழ்க்கையை நடத்துறது எவ்வளோ தூரம் அதுதான் அனுர்தாபி தானம் அனுர்தாபி தானம் நம்ம சாப்பிட்ற போது சொல்லுவோம் அமிர்தாபி தானமசி அமிர்தோபஸ்தரணமசி அமிர்தாபி தானமசி சாப்பிட்டு பிறகு அமிர்தாபி தானமசி சாப்பிட்றதுக்கு முன்னால் என்ன அர்த்தம் அது உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜலம் குடிக்கிறோமே அமிர்தோபஸ்தரணமசின்னா அன்னம் போகிறதுக்கு முன்னால் ஜலத்தால் அதை சுத்தி பண்ணுறோம் அந்த இடத்த அதுக்கு பேர் அமிர்தோபஸ்தரணமசி சாப்பிடும் இது மகாநாராயணபுஷத்தில் வருது அப்புறம் என்ன பண்றோம் சாப்பிடறோம் சாப்பாடு அமிர்தம் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று இப்போ இது சாப்பிட்ற போது முதல்ல என்ன பண்ணுறோம் அந்த அன்னம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த இடம் சுத்தமாக இருக்கணுமா வயிறு அதுக்காக என்ன பண்ணுறோம் மந்திரத்தை சொல்லி அமிர்தோபஸ்தர நமசி அப்படின்னு சாப்பிட்ணும் நாங்கள் உள்ளே வந்து சுத்தமாக வயிற்றுக்குள்ள அப்புறம் அன்னத்தை எல்லாம் போடுறோம் போட்டு முடித்ததுக்கு பிறகு அமிர்தாபிதா நமசி அப்படின்னா கவர் பண்ணுறது அமிர்தம் ஆக வாட்டரை முதல்ல அனுப்பிச்சு ஜலத்தை அனுப்பிச்சு சுத்தம் பண்ணி அப்புறம் சாப்பாடை போட்டு மறுபடியும் கொஞ்சம் ஜலத்தை குடித்து அதை கவர் பண்ணும் அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிற அன்னம் சம்ஸ்கிருத அன்னம் பண்படுத்தப்பட்ட உணவு இவ்வளோலாம் வந்து எவ்வளோ சிந்தனை பண்ணியிருக்காங்க பாரு அமிர்தோபஸ்தர நமசி அமிர்தாபிதா நமசி சாப்பிட்ற போதே இது ஸ்ரத்தா அதெல்லாம் ஷார்ட்கட் பண்ணிட்டோம் பிராணாயஸ்வா அபானாயஸ்வாலாம் ஷார்ட்கட்டு ஆக்சுவலாக ஸ்ரத்தாயாம் பிராணே நிவிஷ்டோ மிருதஞ்சு ஹோமி சிவோமா விஷா பிரதாஹாயா பிராணா எஸ்வஹாஹா ஸ்ரத்தாயாம் அப்பானே நிவிஷ்டோ மிருத்தஞ்சு ஹோமி சாப்பாடு அதனால தான் கொஞ்சம் வச்சுன்னு இதெல்லாம் பிராணவதி பண்ணிட்டு அப்புறம் சுட சுடாக போட்டுக்குவன் நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம் ஆராதனைக்கு ஆராதனையில் பதினாறு பிராமணா முப்பத்தி ரெண்டு பிராமணம் உட்காந்துருந்தா அத்தனை பேருக்கும் பரிசேஜனம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் ஆகினால் என்ன கொஞ்சம் சாதத்தை போட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சுட சுட சாதத்தை போட்டுக்கிறது இன்னும் குறைஞ்சி போச்சு எல்லாம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தை என்னென்னா ஸ்ரத்தை வளரட்டும் ஸ்ரத்தை இருக்கட்டும் ஏன்னா அவ்வளவு லேசில் நம்ப மாட்டோம் இந்த உலகமே தனி உலகம் ஆகையினால ஸ்ரத்த விரத்தி ஆகட்டும் ஒரு உள்ள போற போது நம்பிக்கை வளரட்டும்ங்கிறோம் அது மூணு இருக்கு பிராணே நிமிஷ்டோ மிருதஞ்சு ஹோமி சிவமா விஷபிரத அப்புறம் சாப்பிட்டுட்டு வாயில போட்டு பிராணம் வந்தேன் அப்பியாயஸ்வ அபானம் வண்ணேன் அப்பியாயஸ்வ அந்த மந்திரம் ஒழுங்கா சொல்லி சாப்பிட்டா புரிஞ்சு பண்ணி சாப்பிட்டா என்னதான் கிடைக்காது எல்லாம் கிடைக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை அடுத்த வகுப்புல பார்ப்போம் ஓம் அப்பியாயன் துமமாங்கானி வாக்ோத்திரோமிஷம் மாஹம் மாமாஸ் மெ அஸ் தாத்ம உபனி மயி சூஷா ஹரி ஓம் ஆசி